வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கீர்த்தனா கவலையின் எதிரி மகிழ்ச்சி இதன் முதல் சிரிப்பு ஆம் கவலையின் எதிரி மகிழ்ச்சி இதன் முதல் சிரிப்பு என்கிறார் திருவிகா நன்றி வணக்கம்